அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு மடியின்மை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருள் அறிந்திருக்கிறோம் அதனுடைய சாரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று முதல் ஐந்து குரட்பாக்கள் நேற்று நிறைவு செய்தோம் ஆறாவது குரட்பா படிவுடையார் பற்றமைந்த கண்ணும் மடிவுடையார் மான் பயன் எய்தல் அரிது ஆட்சி அல்லது பெரும் பொறுப்பை உடையவர்களுக்கு பொருள் நலம் துணைநலம் அமைந்திருந்தாலும் சோம்பலுடையவராய் இருந்தால் அந்த நலங்களால் அடைய வேண்டிய சிறந்த பயனை அனுபவிக்க முடியாது ஏழாவது குரட்பா இடிபுரிந்து எள்ளும் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட உயற்றிலவர் சோம்பலை விரும்பி பெருமை தரக்கூடிய முயற்சியை மேற்கொண்டு செயல்படாதவர் பிறரால் இடித்துரைக்கப்படும் இகழ்ந்து கூறப்படும் சொற்களை கேட்டு வருந்துவர் எட்டாவது குரட்பா மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்தி புகுத்திவிடும் சோம்பல் எனும் தீய பண்பு தலைவனிடம் நிலைத்து விடுமானால் அவனது பகைவரிடம் அடிமையாகிவிடும் நிலையை உண்டு பண்ணிவிடும் ஐந்து முதல் எட்டு குரட்பாக்களில் சோம்பலினால் உண்டாகும் குறைபாடுகள் உணர்த்தப்பட்டன ஒன்பதாவது குரட்பா குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக்கெடும் தலைவன் சோம்பலை நீக்கி இடைவிடாது முயற்சித்து செயல்பட்டால் மக்களாலும் ஆளும் தன்மையாலும் தோன்றிய குறைபாடுகள் நீங்கிவிடும் பத்தாவது குரட்பா மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தயது எல்லாம் ஒருங்கு சோம்பலில்லாத அரசன் அல்லது தலைவன் தன் திருவடியால் அதாவது திருமால் தன் திருவடியால் அளந்த உலகம் அனைத்தையும் ஒருசேர ஆளும் வாய்ப்பை அடைவான் ஒன்பது பத்து குரட்பாக்கள் சோம்பலை அறவே நீக்கியவன் அடையும் பயனை உணர்த்தின இவ்வதிகாரத்தின் சாரம் மிகச் சுருக்கமாக 1. மடி ஒருவனது குடியை கெடுத்துவிடும் இரண்டு கொடிய மடியைக் கொள்ளாதவனே குடியை உயர்த்த வல்லவன் மூன்று மடியை கொண்டவனது குடி அவனுக்கு முன்னால் அழியும் நான்கு மடியை உடையவன் குடியை அழிப்பதோடு குற்றத்தையும் அடைவான் ஐந்து காலந்தாழ்த்துதலும் மரப்பும் மடியும் துயிலும் கெடும் இயல்புடையோர் விரும்பி ஏறுகின்ற படகாம் ஆறு உலகம் முழுவதையும் அடைந்தாலும் மடி உடையவர் அதனால் பயனடைய மாட்டார் ஏழு மடியினை உடையவன் இடிமிகப்பெற்று இகழப்பெறுவான் எட்டு மடியினை கொண்டவன் பிறர்க்கு அடிமையாவான் ஒன்பது மடியில்லாதவன் இவ்வுலகில் குடிநலம் உடையவனாய் மாண்புற்று வாழ்வான் பத்து மடியில்லாதவன் உலகம் முழுவதையும் ஒருங்கே அடைவான்